முன்னுலகில் வான வரும் மகளும் போத்தி செய்யும் நன்னுதலேர் நம்பினர ஜோர மண்ணுலகில் நிலம கண்டு இளங்காரேயா மண்ணு மடலூர்வன் வந்து மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழறவின் செல்லு மணி கொடுமை தெய்வ சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனமே தோர் மபல போல் என்ன மணி மகர குண்டலங்கள்வில்ியதாரகையின் பெரொழி சேராகசம் என்னும் விதானத்தின் கீழால் மன்னிய பல்பொறி சேரா வாய் வளரவின் நென் மணி கொடுமை தெய்வ சுடர் மேலோர் மாமல போன்று மணி மகர குண்டலங்கள் பெருசேராக என்னும் விதானத்தின் கீழா இரு சுடர மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் நிலமங்க தன்னை முனநால் அளவிட்ட தாமரை போல் வண்ணிய சேவடியை வாணியங்கு தாரகமே என்னம் மலர்ப்பிணயல மழை கூந்தல் தன்னனு அருபொருப்பம் தெய்வ வடமலைய முலையா வடிவமைந்த நனடைய வணங்கு அருகினாய்தன்னுடைய அங்கைகளால் தந்தவத்தான் பிவலயத்து பேருளி தாமரை மாமலரு போத்து அம்மலர் மேல் முன்னம் திசமுகனைத்தான் வடைக்கணும் முன்னம் படைத்தனான் மறைகள் அம்மரமேல் மண் மரம் பொருள் Vita nulakil Nannari meem patta na nangannay Nanginilum pinnayadu pinnayip payar dharuman badi Kunnari yavendubar vilganayu moodilayo Yannami vaye nukarnduralam tham varundi Kunnami laik kurambay thunjayo Vajjudaron mannumalal nukarndam பந்தடத்தின் உட்கிடந்தேன் அதோ தன்மயரா எங்குட தொன்னார் எனப்படும் சொல்லதோர் காலத்தினை அறுது பெத்தார் கேட்டறிவதில்லை மண்ணெங்கடுங்கதிரோ மண்டலத்தின் அங்கன்னவரைக் கற்பிப்போம் யானே அட நெட்கமன்னாம் சன்ன அரத் தென் பழி முயன்னார் அன்னவர்தா கண்டீர்கள் ஆயிரக்கண் வாணவர்கள் முன்னகரம் புக்கமர்போற்றி சற்பிசேர் கொண்டவில்கோளறி மாத்தான் சுமந்த கோலம் சேனிய சிங்காசனத்தின் மே வானடங்கண் கண்ணியராளித்த கவரிற்புதிய விழுந்தேங்கின் நிலம்போந்தியங்க மறுங்கிருந்த மருங்கள் மெல்லியலார்வென் மருவர் முகனில வந்தரும் கற்பகத்தின் காடுத்தமாடல்ல வந்தாரம்பூத்த மதுர்த்தி வளைசவண்டமரும் சோளபாய் மாலசேய மாமையில் போல் கூந்தல் மழைத்தடங்கண் மின்னிடையாரோடும் வேளையாடு மேண்டிடத்தே வண்ண வாநேத்தளத் மாநித்தமஞ்சாரே மென்னி nodeListர் பழங்கு விலம்படுதா மன்னம்பவலகால் செம்பன் சை மண்டபத்தர் அன்னநடைய அரம்பயர்ஹம் கைவளர்த்தர் நின்นิசயாழ் பாடல் கேட்டின்பொற்றே இருவிசெம்பல் மன்னம் மளரவளம் வாநிலானேன் மதிடார் மென்னி nodeListர் விசம்போரம் மாலிக மே மணி விளக்கை மாட்டி கண்ணார் பண்ணு விசித்திரமா அப்பா படுத்த பள்ளி மேல் நீ அசாலேகம் சூழ்கதவம் தாழப்ப நமுழக்கவானு சூடி ஓர் மந்தார்தொண்ணுணருமல்தோள் கொட்டி பகத்தின் மண்ணு மலர் வாயி மணிவண்டு பின்தொடர இளம்போன் ல் புகுங்களமுலமே நறுஞ்சந்தனச்சேரட்ட வாங்கின் நிலமே கை வந்திருந்தே நிலமுலமே நிறும் பாரம்புலம்புழைந்தாங்க உருவின் இமயா தடங்கண்ணா நவரு சம நோக்கமுண்டாங்கனி முருவல் நமுதம் மாஞ்சியிருப்பார் இதுவண்ணே அன்னவர் பயனாவது பொருளும் மன்னதிரத்ததேயாதலா கிராமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்று நாம் மனோக்கின் மன்னனடையாரலசேடவருமே மண்ணுமடரு என்பதோர் பாசகமும் ரயில் கேட்டறிவதுண்டு அதனயாம் தெளியோம் மண்ணும் பட நெறிய வேண்டினோ வேண்டாத தன்மயறியாரா என் வேசோசை கிறங்காதா மால் விட என் மண்ணு மணி புலம்பாடாரா பின்னில் பிடவாய் சிறு குரழுக்குடருகினை யாரா துண்ணுமதி நறுப்பேடலம்பத்தலாரா வேல் மன்னம் சிலவாய் மலர்வாலி கோத்தை புகாதார் சின்ன மலர் குடலும் மல்கொழும் என் இளவாடை தடவத்தாம் கண்டு திருபுருகாறு வேந்தர் தன்னுடைய தாதை பணியாளர் சொழிந்து நகரம் பெண்ணே புலம்பவலங்கொண்டு பல நாடு கைவிட்டு ஆதிரங்கள் மின்னுறவில் வென்ற திரிந்து கல் நிறந்து தெரிந்து களை கால் சுழநிற வயிற்று பேந்துளவா உண்ணவிலம்பெங்கான தூடுங்கதிரோன் வருத்தல் மேல் பஞ்சடியா மன்னணிராமன் பின் வைதேபிய நூறக்கு வணங்கு நடந்திராளளே என்னம் கருணுங்கண் செவ்வாய்ப்பினோக்கின் மின்னணையனு மறுங்கள் வேகவதி என் நுரைக்கும் கண்ணே தன்னின் உயிராம் காதலனை காணாடு என்னுடைய முன் தோனல் குண்டகத்தான் சென்னே கண்ணவனை நோக்காதழித்துறப்பி காலமருள் கண்ணவில் தோல் காளையை கைப்பிடித்து வேண்டும் போனவிலுமாகும் புணர்ந்தினேங்கை முன்னம்புணல் மறக்கும் நன்னாடன் குறுக்கண்குலமதலை மடப்பாவைதன் அச்சம் மடமெண் நியைகளா தன்னுடைய கொங்கை முக நெறியன் பொன் வரையாக தழி கொண்டு போய் அனது நன்னகரம் புக்கு நயந்தி நிதி வாழ்ந்தது வே நரையில் கேட்டறிவதில் அழ்கடலுள் பொன்னகரம் ஜற்ற Puran Dharan Ode Rokke Vanna Vanna Vanna Vanna oh. Vanna Vanna Vardhu Vahal Vendha தன்னுடைய பாவை உலகத்தை தொன்னக்காட்சியால் தன்னுடைய இன்னுயிர்தோழியால் எம்பெருமானேந்துடாயின மாயவ பாவிக என்னை விழைத்த இருிரண்டு மால் வரைத்தோந்தனை மாயத்தால் கொண்டு வாழ் வைக்க மற்ற மனோரத்தனையோரின்பேதின மற்றவைதான் என்னே கேட்டீரே எழகாலின் உறக்கே என் மலையறை என் பொற்பை வாணிலாம் என்ன மணிமுருவல் செவ்வாயுமையண்ணு அண்ணனையவணங்க நுடங்கிட ஒண்ணுடம்பு வாட புலனைந்தும் நொந்தகள்தான் தரித்து அங்க வருந்தவத்தினூடுபாயிரந்தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து வாரிரங்கள் மின்னியறி வீசமேரெடுத்த சோழ்களற்கும் வரும் மேற்வா மண்ணு குலவரையும் மருதகும் என்னுடனே சுடல சுடநாடு பொன்னவிலும் மூவிலவள் கூத்தன் பொடியாடி அவந்தன் பொன்னகாலஞ்சாங்குற குள் பாரத மாவிக்கையு நுரற் பக்கன் நிரும்பொழில் சோழ் மண்ணுமரையோர் திருநரையூர் மாமல போலடுமாட கவாடம் கடந்து என்னுடைய கண்களிப்ப நோக்கினே குதலும் மன்னன் திருமார்பம் வாஜுமணியின மண்ணு கரதலமும் கண்களே கயத்தின் பொன்னியால் காடோர் மணிவரமேல் போதுபோ கின்னி ஒளிபடைப்பீழானும் தோல் வளைய வண்ணிய குண்டலமும் மாறமும் நேன் முடைய தொண்ணுமையில் விரித்த சூழாமணி அமைப்பொன்னின் மறுந்து போரின் நிலவஞ்சி கொடியும் சொன்னு நின்து நின் இளவே இரண்டாயினச் சொப்பாய தொண்டையாய் கண்டை குளம் இரண்டா கண்ண திருவுருவம் நின்னதறியுடைய நெஞ்சம் அறிவம் பொன்னியலுமேகளையும் ஆங்கொழிய போந்தர்க்கே மறிகடலுமார்க்கு மரியுகத்த விண் நிலாவின் தொழந்திப்பவந்தியு நிலம்போன் தன்னலும் எனக்கு முன்முழரை கோட்டகத்தேன் பெண்ணில் பேடவா சிறு குரலே என்னுடைய நெஞ்சில் கோரிவாளன் செய்கவில் தோழ்க மண் கருப்பு சிலை வளையிலும் போங்கடகர் பார்த்து தன்னுடைய தோல் கடிய வாங்கி மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காகவை என்ன காப்பீர்தாமில்லையே கண்ணவிலும் காட்டகத்தோ வள்ளி தடிமலரே நன் அருவாசமற்றாரே நம் வருளத்து வாழாந்து என் டைய பெண்மையும் என் நலமும் என் முறையும் அமைந்தபுறத்துப் பொன்மலபால் நின்ன வந்தன் பொன்னகால்தோயாவேதான் ஒன்னிருந்து மால் விட் தொண்ணு விடருத்து கொண்டு வந்துடரா கண்மில் மாலவாய் தன்னுடைய நாபுடி ஆதாரும் தனிமணியின் சகோதரி வந்தன் செவிதனக்கு ஒன்னவிலுமே கொடிதாய் நெடுதாகும் இதனை சொல்லி விதிவிழைத்த மன்னன் அருந்துடாய் வாழ்மார்பன் மாமதி வண்ணாவின் சின்ன நரும்பூந்திகள் வண்ணன் மன்னம்போல் அண்ண கடலை மலையிட்டி மன்னனிராவணனை மாமண்டு வஞ்சமத்து புரளச்சரந்து என்னுலகமேத்துவித்த சேவக ஆயிரக்கண் மன்னவன் வாணவம் வாண வருதம் பொன்னுலக தோல் வலியால் கை கொண்டதானமாகியறிவிழித்து பொன்னவிலும் கஞ்சமத்து கொள்ளாரேன் மன்னம் மணி கொஞ்ச பத்து வரவேற்று தன்னுடைய தாழ் மேல் கிடாத்திடைய பொன்னகலம் வள்ளுகிறாள் போன்று புகழ் படைத்தால் இன்னிலங்குமாடி படைத்த கை வீரனாய் மண்ணு பகலிடத்தை மாமுது நீர் தான் விடுங்க பின்னு மோரேனமாய் பொக்குவளை மறுப்பில் கோன்னு மேல் வைத்தடித்த கோத்தனை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தலைவர் சுடரம் மின்னும் பிரியோ கண்ணினுடனே சுழல மலை திரித்து நமுதம்பானவரையோட்டே அவருடைய மண்ணம் யர்கடிந்த வள்ளலைவாரம் அங்கோரவில்ரும்கொள்ள வஞ்சத்தின் நெஞ்சுருக்கீடைய பாதத்தால் யானப்பமோ வடிவண் மன்னா தருகன்று வாய் திறப்பால் தரப்பட்டதென்னு கண் மின்னார் மணிமுடி போய் விண் தடவெடுத்த பொன்னார் கணைகடற்கால் ஏழுலும் போய் கடந்துச் சல நேற்று மாவளியை வஞ்சித்து கண்ணுலகமாக்கு வித்த தாளனை மாமரமேல் மின்னிடையால் நாயகனை மின்னகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குழந்தைப் பார்விடையை மலர்மேல் அண்ணந்துயிலும் மணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை என்னுடைய எண்ணமுதை எவ்வள் பெருமலையை கன்னி மருள் சோழ்ள் கனமங்க கற்பகத்தை சுடரை வெள்ளறையுள் கள்ளறமேல் பொண்ணை மரகலத்தை புற்கொழியும் போரே தை மர மாமணியை மண்ணு மரங்கத்தம் மாமணியை எல்லவாழ் பின்ன மணாலனை பேரில் பிறப்பிளியை தொன்னீர்கடல் கிடந்த தோளாமணி சுடரை மணத்து மாலை இடவந்த ஈசனை மண்ணும் கடல் மல்ல மாயமனை வான வருதம் செல்லி தங்கால் திரள் வழியை அன்னை பிறர்றியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தமினை அரிய அருமரைய முன்னி உலகுண்ட மூர்த்தியை மண்ணிமிழைக்கழியம் மாஜவனை வேலற பின்னும் உலகுண்ட பிள்ளையை வாய் அண்ண விரதேரழுந்தோரஞ்சுடரை அச்சித்திர கூடத்தன் செல்வனைகூடத்தஞ்செல்வனைமழைதவழும் வெங்கடத்தம்பித்தகனை மாலிரோலைமணனை கொன்னவில்டிப்படையான ஓர் அண்ணபுருவினரிய மையத்தின் நுறவள்ளத்தை கச்சி வேளுய பாடகத்தம் அன்னவனை அட்டபுயரத்தம் மானேட்டை வந்த வீசனை மாணவரிடம் முன்னவனை மூடிக்களத்து விளக்கினை அண்ணவனையாதனூர் ஆண்டளக்குமையனை நன்னலை இன்னினை நாளை நீர்மல மண் மரண்குமானித் தன்னன் தமிழை வடமொழியை ஆங்கோரில் மண் மணிமாட கோயில் மணாளனை மண்ணே தலச்சங்கனான் மதியை ஆண் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை எண்ணறையூர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாளனை கண்ணவில் தோல் காளையை கண்டாங்கு கை தொடுது என் நிலைமையெல்லாம் அறிவித்தாலம் வரும் ான் மின்னிடையார் சேரியிலும் வெதியர்கள் வாழ்விடத்து கண்ணடையார் முன்பந்தரணி முழுதாள் வண்ணவிலும் வேல் வேந்தர் கோட்டத்தும் நாட்டகத்து அந்நிலைமையெல்லாம் அறிவிப்பான் முனநாள் மின்னிடையாச்சியருதம் கண் முன்னுடல் இறந்து விழுங்கள் மடவார்கள் கயிற்றார் என்னும் குரலோடு கட்டுண்ட வெற்றிமயம் அண்ணதோர் பூதமாய் ஆயர் விடவின்குண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சாற்றை கண்ணர் பெருஞ்ச வயுள் வாழ்வேந்தூதனாழ்ந்து துறை பத்தான் முனனால் சென்றது வே மண்ணு பறைகரங்க மங்கள் அருகம் கண்களிங் கோத்தனாய் பய்துகின்ற ஏடரவு நிலங்கயாற்றி அரக்கர்கொல பாவை மணி ரவணன் தன்னல் தங்கள் வாழையற்ற தொண்ணு சுடுத்து சோற்பனகா சோர்வை தேவிறம் கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் தாளைத்தான் முனிந்து மோக்கறிந்து அதினவும் வாய்த்தமலை போலேருல்லாத தாடகையை மாமுனிக்கா தென்னுலகமே துவித்ததிரே மயில் வேதான் முன்னி உலவா உலகறிய போர் வண்ணா புன்னி முளைத் தொழு தோங்கி ஒளி பரந்தோம்பல் மாமுனிக்கா தென்னுலகமே உலகறிய போர் வண்ணா உண்ணி முளைத் தொழுந்தோங்கி ஒளி பரந்தபோம்படல் எந்நிலமையெல்லாம் அறிவித்தாலம் பெருமாருமாக வந்தாரே போய் ஒன்று ரீர் வேலை உலகரியர் வண்ண மடல் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாட்டு துரு தாண்டகம் நாலாய்து குழா நெடுந்தாண்டகம் இழுகோ திருக்கயன்டல் பாட்டு முப்பத்தெட்டு இரண்டு சீர் பெரிய மடல் தனில் பாட்டு கார்த்தயில் கார்த்தநாள் எழில் குரையில் வருங்காயங்குணே அறிவு தரும் பெரிய திருமொழி சப்பாமல் ஆயிரத்தோர் அன்பத்து நாலு பாட்டு தாண்டகம் நாலாய்ந்து ஆறாய்ந்து குழா தாண்டகம் எழுகோ திருக்கயோன்ன சிறிய மடல் பாட்டு சீர் பெரிய மடல் தனில் பாழுவத்தெட்டு இறைவனே கார்த்திகையில் கார்த்திகனால் எழில் குறையல் வருங்களே ஏ